ترون وغفل عن ذكره الغافلون صلوات ربنا وسلامه عليه اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله مولانا العظيم கணி துருக்குரிய அல்லாஹின் நல்லடி ஒரு பக்கம் நாட்டிலே ஒரு பெரிய தஜ்ஜாலுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே கடந்த வாரம் உங்களுக்கு நினைவூட்டினேன் இப்போது நடந்து கொண்டிருப்பது ஒரு தஜ்ஜாலுடைய ஆட்சி தஜ்ஜால் என்ன செய்வான் மக்களிடம் இருப்பதை எல்லாம் பிடுங்கிக் கொள்வான் என்று சொன்னேன் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் எதை எதை பிடுங்குவான் என்று சொல்ல முடியாது இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக பெருமனார் சல்லாஹூ அலிஹிஹி வல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுள்ள ஒன் மாதம் வந்திருக்கிறது பெருமானாருடைய நினைவு இந்த உலகத்திலும் நமக்கு ஆறுதல் மறுமையிலும் நமக்கு ஆறுதல் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள்க்கும் தன்னுடையம்மத்திற்கு சொல்வார்கள் என்னுடைய அருமை சமூகமே நான் உங்களுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு சென்று உங்களுக்கான சொர்க்கத்தை நான் தயார் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் இந்த உமத்தின் மீது அவ்வளவு பெரிய கருணை கொண்டவர்கள் உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் சென்று உங்களுக்கான சொர்க்கத்தை நான் தயார் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் எனவே ருசுல் சலல்லா அலிசாவுடைய நினைவு என்பது நமக்கு அதை விட மகிழ்ச்சியை தரக்கூடியது எதுவும் இல்லை இந்த உலகத்திலும் நமக்கு ஒரே ஆறுதல் நாளை மறுமையிலும் நமக்கு ஒரே ஆறுதல் எல்லா நபிமார்களும் கைவிட்டு ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் ரஹமத்துல் ஆலமீனாக பிறந்த அந்த நபிசல்லா அலிசன் அவர்கள் மட்டும்தான் நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பரிந்துரை செய்வார்கள் கூட பெருமனார் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பேசுவது அதை பற்றி நாம் நினைவு கூறுவது என்பது நமக்கு ஒரு பெரும் ரஹமத்தாக ஒரு பெரும் அருளாக இருக்கிறது கனிய துருக்குரியவர்களே பெருமனார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி நாம் பேசுவது நமக்கு ஒரு பெரிய ரஹமத் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது பெருமானாருடைய செய்தியை அறிவித்ததற்காக அபுல் அஹப் தன்னுடைய பெண்ணை விடுதலை செய்தான் அடிமை பெண் இந்த சுவைபா தான் அலிசுலா அவர்கள் ஹதரத் ஆமினா அவர்களுக்கு பிறந்த நேரத்தில் முதன் ஓடி வந்து சொல்கிறார் உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அபுல் அகபடத்திலே சோய்பா தான் முதல் செய்தி சொன்னார் அபுல் அஹப் பின்னால் அவன் பெரிய காபியராக பெருமானாருக்கு பெரும் எதிரியாக இருந்த போதிலும் கேட்ட மகிழ்ச்சியில தன்னுடைய அடிமையை விடுதலை செய்தான் அந்த விடுதலைக்கும் ஒரு பலன் கிட்டியது காபிர்களை பொறுத்தவரை என்ன நன்மை செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை தண்டனை தான் நரக வேதனை வேதனை தான் ஆனா அபுல் அஹாப் பெருமானாருடைய அந்த பிறப்பை கண்டு மகிழ்ச்சி அடைந்து தன் அடிமையை விடுதலை செய்தது அடிமையை விடுதலை செய்தது வீணாக்கல்ல ஹதீஸ்ல வருது அபுல் அஹாப் இறந்து போன பிறகு அபுல் அஹாபை அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் கனவில் பார்க்கிறார் அது அப்பாஸ் என்றும் சொல்லப்படுகிறது கனவில் பார்த்து அபுல் அஹாபிடம் கேட்கிறாராம் அல்லாஹ் உம்மிடத்தில எப்படி நடந்து கொண்டான் என்று அபுல் அஹாப் சொன்னானாம் நான் கடுமையான துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறேன் ஆனாலும் ஒரே ஒரு ஆண்டுகள் அடிமை துவைபாவை விடுதலை செய்தேன் அந்த திங்கள்கிழமை மட்டும் எனக்கு வேதனை குறைக்கப்படுகிறது அபூலகபுக்கும் கூட பெருமானாருடைய அந்த பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு அவன் விடுதலை செய்கிற போது அல்லாஹ் அதற்கும் ஒரு சின்ன ஒரு கூலியை கொடுக்கிறார் நரகத்தில் இருந்து விடுதலை அல்ல வேதனை குறைக்கப்படுகிறது அபு தாலிபை பற்றி நமக்கு தெரியும் பெருமானார் அவர்களுக்கு மிக ஆறுதலாக இருந்தவர் ஆனாலும் அவர் முஸ்லீமாக அல்ல மிகப்பெரிய ஆறுதலாக உறுதுணையாக இருந்தார் அவர் இருக்கும் காலம் வரை பெருமானாரை நெருங்க கூட முடியாது மக்கா காப்பிர்களால் அவ்வளவு பாசம் பெருமானார் செல்லிஸ்லா அவர்கள் மீது அபு இருந்தது ஆனாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்கல்ல அவர் காவிராகத்தான் மரணித்தார் அவர் மரணிக்கிற போதும் பெருமானார் அருகிலிருந்து எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் மற்ற விஷயங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒரே ஒரு களிமா சொல்லுங்கள் போதும் மற்றவைகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் மக்காவுடைய காவிர்களும் சூழ்ந்து கொண்டார்கள் மௌத்துடைய நேரத்துல உங்கள் முன்னோர்களுடைய மதத்தை விட்டு அவர் என்ன சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு அலாமில்லி அப்துல் முத்தலிம் ோர்களான அப்துல் முடைய மார்க்கேதனை அபு தாலிபுக்கு தான் அதுவும் வருது நரகவாதிகளில் ஆக குறைந்த வேதனை யாருக்குன்னா அபு தாலிபுக்கு அவருக்கு என்ன வேதனை நெருப்பினால் ஆன ரெண்டு செருப்புகள் அவருக்கு அனுப்பப்படும் நெருப்பினால் ஆன செருப்பு அந்த அந்த செருப்பு இருக்கிறதே அது உருகி உருகி அவருடைய மூளை வரை வந்து அவர் மயங்கி விடுவார் திருப்பி மறுபடி வேதனை நரகத்தில் கடும் வேதனைகள் காஃபிரண்டு ஆண்டுமே கூட அவர்களை ஆதரித்த அரவணைத்த காரணத்தினால் நரகத்திலே அவருக்குத்தான் ஆக குறைந்தபட்ச வேதனை இந்த அபுலகுக்கும் அபு பெருமாநாளை தொடர்பு கொண்ட ஒரு காரணத்தினாலே அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படுகிற போது அவர்கள் மீதிய நெருக்கடியிலும் இவ்வளவு கஷ்டத்திலும் அவர்களது மார்க்கத்தை பின்பற்றுகிற நம்மை அல்லா தண்டிப்பானா இன்ஷா அல்லா தண்டிக்க மாட்டான் நாம் அவர்களது மார்க்கத்தை ஏற்று இவ்வளவு நெருக்கடியிலும் இந்த தஜாலுடைய ஆட்சியிலும் கூட நாம் அவர்களுடைய மார்க்கத்தை விடமாட்டோம் என்று உறுதி எடுத்திருக்கிறோம் நீ எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி என்ன நெருக்கடியை கொண்டு வந்தாலும் சரி எங்கள் நவீன் மார்க்கத்தை விடமாட்டோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமே மகிழ்ச்சியில் மிகப்பெரிய அருள் என்பது சந்தேகமே கிடையாது நம்முடைய முன்னோர்கள் சகாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய பெயரை அவர்களால் உச்சரிக்க முடியாது அபுபுக்கர் ரீதானவர்கள் பெருமானார் ஒபாத்தான பிறகு ஹலீஃபா ஆகிவிட்டார்கள் ஆனாலும் கூட அவர்கள் ஒரு சபையில நின்று நபிசுல்லா அலிசன் அவங்களை பத்தி பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னா அழுதுவாங்க ரசூல் சலா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா திரும்பி தேம்பி அழுவாங்க மயங்கி விழுந்துருவாங்க என்ன சொல்ல வர்றது அதை மறந்துருவாங்க இது அவங்களுடைய பிரியம் ரெண்டு ஆண்டு காலங்கள் இறைச்சூதுடைய நினைவு ரசூல் நினைவு இருக்கிறது அதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அபோவுக்கு ரத்தியல்லானவர்கள் மயங்கி விழுந்துருவாங்க அமர் முனல் ஆஸ் என்று ஒரு சகாபி ஒரு காலத்திலே முஷ்ரிக்காக இருந்தவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அமர் முனல் ஆஸ் அவங்க பிற்காலங்களில் சொல்வார்களாம் பெருமானார் காலத்துக்கு பிறகு யாராவது என்னிடத்தில் பெருமானார் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி காட்டுங்கள் என பெருமானாருடைய அங்கு அடையாளங்களை கூட சஹாபா பெருமக்கள் நமக்கு வர்ணித்திருக்கிறார்கள் என்று அமரபுரன் ஆசிரதிய முழுமையாக நான் பார்த்ததில்லை அவர்கள் மீது வைத்திருந்த கண்ணியம் அப்படிப்பட்டது ரசம் செல்ல ஆலோசனவங்களே நான் தலை நிமிர்ந்து பார்ப்பது கிடையாது இன்னைக்கும் பாருங்க ரவுதாவுல வியாரத்துக்கு செல்லும் போது பலருக்கும் அதவு தெரிகிறது இல்லை அமர்ல்கிறார்கள் என்னால் நல்லாவுடைய தூதர வர்ணிக்க முடியாது அவங்க மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் என் கண்களால் அவர்களை முழுமையாக பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை இது சஹாவாக்கள் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் பார்க்கும்போதெல்லாம் அந்த கரங்களை தொட்டு முத்தமிடுவார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள் இந்த கரங்கள் பெருமானாரை தொட்டு முசாபகா செய்த கரங்கள் ரசுல் சலுல்லா அவர்களை எனவே முத்தமிடுகிறேன் இமாம் சொல்லுகிறார்கள் எங்களுடைய ஆசிரியர் இமாம் பின் முன் கதீர் சபைக்கு செல்வோம் கல்வி கற்றுக்கொள்வதற்காக ஆனால் பல நேரங்களிலே கல்வி கற்காமலேயே திரும்பி வந்து விடுவோம் என்ன ஆசிரியர் முகமது பின் கதீர் அவர்கள் பெருமானார் செல்லிசன் அவர்கள் மீது இவ்வளவு அன்பும் இவ்வளவு பெயர் வந்து விட்டால் அழுவார்கள் அழுவார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அள ஆரம்பித்து விடுவோம் ஒன்றுமே படிக்காமல் திரும்பி விடுவோம் ரசோ செல்லா அலிசன் அவர்களுடைய நினைவு வந்துவிட்டாலே அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது இவ்வளவு தூரம் அழுவார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அழுது விட்டு திரும்பி வந்து விடுவோம் இதுதான் பெருமானாரை பற்றி நாம் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் உண்மையிலும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சில நேரங்களிலே ரவியுள்ள போலே பல தேவையில்லாத சர்ச்சைகள் எல்லாம் கூட கிளம்பிவிடப்படுகிறது பல சகோதரர்கள் பெருமானார் மீது அன்பை காட்டுவதற்கு மௌலிவுகள் ஓதுகிறார்கள் நாம் அதை பற்றி விவாதிக்க வரவில்லை நீங்கள் ஏன் ஓதுவதில்லை என்றெல்லாம் சிலர் கேட்பார்கள் அல்லாஹு மீது சொல்கிறோம் பெருமானாரை புகழ்ந்து பாடுவதற்கான சக்தி எங்களுக்கு இல்லை எங்களுடைய எதை வெடித்துவிடும் எங்களால் அவர்களை புகழ முடியாது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் செய்யுங்கள் நாங்க உங்களை தடுக்கல ஆனால் அவர்களை எப்படி புகழ வேண்டும் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி புகழ்ந்தார்கள் இன்று நடப்பது போது அல்ல அது பெருமானாரை புகழ்ந்து படிக்கிற போது அவர்கள் கண்கள் குலமாகி போயிருக்கும் இதை எங்கள் ரணமாகி போயிருக்கும் இப்படி புகழ்ந்தார்கள் பெருமானாருடைய காதலில் பெருமானாருடைய நினைவில் சர்ச்சையாக்கி இவர்கள் அது இது எல்லாம் பல பிரச்சனைகள் இவ்வளவு சோதனையான காலத்திலும் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் அப்படி எல்லாம் நாங்க யாரையும் தடுத்து நிறுத்தல உண்மையில் அல்லாஹுடைய தூதர நினைக்கிற போது உள்ளத்தில் வருகிற பெருமை இருக்கிறது உள்ளத்தில் வரவேண்டிய அந்த சந்தோஷம் அதுதான் உண்மையிலுமே பெருமானாருடைய புகழ் உங்களால் புகழ முடியுது தாராளமாக செய்யுங்க ஆனா எங்களுடைய இதயங்கள் அதை தாங்கக்கூடிய சக்தி இல்ல சகாபா பெருமக்களும் அல்லாஹுடைய தூதர புகழ்ந்தாங்க பெருமானாரை புகழ்வது பெரிய வணக்கம் அதுலான் அவர்கள் சஹாபிகளிலே பெரும் கவிஞர் பல சஹாபாக்கள் கவிஞர்கள் இருந்தாங்க ஹசானு சாபித்து எவ்வளவு அழகாக போகந்தார்கள் அதை விட அழகா யாரும் அவர்கள் பெருமாள் அவர்களே உங்களை விட அழகான ஒரு மனிதரின் கண்கள் பார்த்ததில்லை உங்களை விட ஒரு மனிதரை எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததும் இல்லை எல்லா குறைகளை விட்டு தூய்மையான நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள் அதற்கென்று சில வரைமுறைகளும் இருக்கிறது பெருமானாரை எவ்வளவு புகழ்ந்தாலும் அந்த புகழ் எல்லை உண்டு பெருமானாருக்கு இறைத்தன்மை கற்பித்துவிடக் கூடாது இந்த எல்லைக்குட்பட்டு அல்லாஹுடைய தூதரை எவ்வளவு புகழ்ந்தாலும் சந்தேகப்படவே முடியாது பெருமானாரை புகழ்வது கூடுமா கூடாதா என்று விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா அது அவர்களை புகழ்வதை விட மிகச் சிறந்த வணக்கம் எதுவும் இருக்க முடியாது அன்பிற்கினி அவர்களே இந்த நேரத்திலே நாம் பெருமானார் செல்லம் அலிசன் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம நம்முடைய இந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையை நாம சொல்லிக் கொடுக்கணும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய மோசமான ஒரு காலகட்டம் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நேரத்தில் எதிர்காலத்தில் நம் குழந்தைகள் மார்க்கத்தையும் தீனையும் கடைபிடிக்க வேண்டுமானால் பெருமானாருடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கணும் பெருமானார் மீதான அன்பையும் அவர்கள் மீதான பாசத்தையும் கற்றுக் கொடுக்கணும் பெருமானாருடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் இன்றைக்கு நம் மீதான கடமை அந்த வகையில ரசிம் செல்லல்லா அலிஸ்லுடைய வாழ்க்கையே பல சந்தர்ப்பங்கள்ல ஜும்மாக்களிலும் பல முறை பேசி இருந்தாலுமே கூட நாம் இன்றைக்கும் கூட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் தெரியாது வாழ்க்கை இந்த சந்தர்ப்பத்தில நினைவோட்டு ஒது பொருத்தமாக இருக்கும் ஒரு இரண்டு வாரங்களுக்கோ மூன்று வாரங்களுக்கோ அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையின் நாம பேசணும் பாக்கிறோம் உலகத்துல பெருமானாருடைய வாழ்க்கை எழுதியவர்கள் அதிகமானவர்கள் முஸ்லிம் முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை எழுதியது போல முஸ்லிம்கள் கூட எழுதல்ல உலகத்தில் வேற எந்த தலைவரை பற்றியும் அவர் சாராத மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவு நூல்கள் எழுதியதாக சரித்திரம் இல்லை பெருமாநாளை பற்றி உலகத்தினுடைய எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த அளவும் வாசிக்கிறார்கள் படிக்கிறார்கள் அந்த அளவுக்கு பெருமான ஈர்ப்பு நிறைந்தது நாம தமிழ் நாம படிக்கிறது கிடையாது சட்டம் குறித்து ஒரு மேடையில பேசுகிற போது படக்கருப்பையா என்ற ஒரு பெரியவர் அவரோடு சந்திக்க வேண்டிய அவரும் அந்த மேடைக்கு வந்திருந்தார் அவர் புகாரியிலே அவர் தாம் படித்த அனுபவங்கள் அதிலே தமக்கு கிடைத்த அந்த விஷயங்களை அவர் சொல்லி காட்டுறார் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ இதெல்லாம் எதிரிகள் அத்தனை பேரையுமே எல்லா மக்களையும் கவரக்கூடிய ஒரே தலைவர் ஒரே அம்சம் கொண்டவர் நம்முடைய உயிரினு மேலான பெருமனார் செல்லிஸ்லாம் அவர்களே எனவேதான் உலகத்தினுடைய அத்தனை பாஷையிலையும் அத்தனை மொழியிலையும் அவர்களுடைய நூல்கள் இருக்குது அவங்கள பத்தி நூல் இருக்குது எந்த மொழியிலும் அவங்கள பத்தி எழுதப்படாத நூலே கிடையாது ஒரு மாண்பையும் கொடுத்தான் சொல்லுவது போல நவிய உமது கீர்த்தியை நாம் உயர்த்தினோம் நவிய உங்களது புகழை நாம் உயர்த்தினோம் அந்த புகழின் அடையாளமாகத்தான் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுக்க இருபத்தி மணி நேரமும் சொல்லப்படுகிற அதான ஒவ்வொரு நாளும் தொழுகையில் எந்த நபிக்கும் இந்த சிறப்பு கிடைக்கல ஒரு வணக்கத்தோடு ஒரு நபியின் பெயர் சேர்க்கப்பட்டதே கிடையாது உலகத்துல வந்து எந்த நபியுடைய பெயரும் ஒரு வணக்கத்துல சேர்க்கப்படல்ல ஆனா நம்ம பாங்குற வணக்கத்துல பெருமானாருடைய பெயர் இருக்கிறது தொழுகை என்கிற வணக்கத்தில் பெரும நார் சல்லா அலிசலம் அவர்களுடைய பெயர் இருக்கிறது எனவே அவர்களுடைய சிறப்புகளை பேசுவதற்கு காலம் நேரம் போதாது அவ்வளவு மாண்பையும் கீர்த்தியையும் அல்லாஹால பெருமனார் அவர்களுக்கு கொடுத்தான் எனவே அந்த நபியினுடைய வாழ்க்கையில நாம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் சில பாடங்களையும் தெரிந்து கொள்ளணும் பெரும நார் சல்லா அவர்களுடைய பாட்டனர் ஹாசிம் பெருமனாருடைய தந்தை அப்துல்லா அவருடைய தந்தை அப்துல் முத்தலீம் அப்துல் முத்தலிபுடைய தந்தை இந்த ஹாசிம் அவர் நிக்க பழைய பெயர் பெருமானாருக்கும் மதீனாவுக்கும் தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அவங்களுடைய பாட்டனாரிலிருந்தே தொடர்பு ஆரம்பிச்சிருக்கு நாம ஏதோ நினைக்கிற மாதிரி பெருமானாருக்கும் மதீனாவுக்குமான தொடர்பு ஹிஜரத்தில் இருந்து ஆரம்பிக்கல பெருமானாருடைய பாட்டனார் ஹாசிம் அவர்கள் திருமணம் எங்க செய்யறாங்க பழைய அப்படிங்கிற ஒரு பெண்ணா செய்யறாங்க மதியனாலதான் ஹாசிமுடைய மனைவி அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தைக்கு பேர் ஷைபா அந்த ஆண் குழந்தைக்கு வைக்கப்பட்ட பேர் ஷைபா அந்த ஷெய்பா தான் மக்காவுக்கு வந்த பிறகு மக்கா வாசிகள் அவருக்கு பேர் வச்சாங்க அப்துல் முத்தலீப்னு சொல்லி பெருமர் சலுல்லா அலிசன் அவர்களுடைய தங்கையான அப்துல்லா இருக்கிறார்களே அவர் அப்துல் முத்தலிபுடைய கடைசி மகன் பதினோரு பேர் இருந்தாங்க அப்துல் முத்தலிபுடைய மகன்கள் அதுல கடைசியாக தான் அப்துல்லா அப்துல்லா அவர்கள் மதீன மக்காவுடைய பனுரா என்கிற அந்த கோத்தரத்தை சார்ந்த அன்னை ஆமீனா அவர்களை மனமுடிக்கிறார்கள் மனம் முடித்து அன்னை ஆமீனா அவர்கள் கற்பமாக இருக்கிற நேரத்தில் அவங்க கருவுற்றிருக்கிற நேரத்தில் அப்துல்லாவை அவங்களுடைய தந்தை அப்துல் முத்தலீப் மதீனாவுக்கு அனுப்புறாங்க ஏன்னா அவர் திருமணம் செஞ்சது மதினாவில் மதினாலதான் அவருடைய மாமுமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்துல் முத்தலீப் அப்துல்லாட்ட சொல்லி அனுப்புறாங்க மதீனாவுடைய பெரித்த அதாவது அன்னைக்கு எஸ்ரீ தன் பெருமான தந்தை அப்துல்லா இறப்பது எங்க மதீனாவுல தந்தை இறப்பதும் மதீனாவில் மகன் இறப்பதும் மதீனாவில் அப்ப ரசூல் அலிஸ்லாங்களுக்கும் மதீனாவுக்குமான ஒரு தொடர்பு அல்லா முன்கூட்டியே வைக்கிறான் அப்துல்லா மதீனா சென்ற நேரத்தில் அங்க நோயுற்று விடுகிறார்கள் பெருமானார் பிறக்கவே இல்லை தாயின் வயிற்றில தான் இருக்கிறாங்க பிறப்பதற்கு முன்பாக அப்துல்லா ஒபாத் ஆயிடுறாங்க மதினால அடக்கப்படுறாங்க இதற்கிடையில அன்னை ஆமினா அவர்கள் அவங்க கருவுத்து இருக்கக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு பல கனவுகள் எல்லாம் வருகிறது பெருமானார் பிறப்புக்கு முன்பாகவே உலகத்துல பல அதிசயங்கள் பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது ஒரு நபியின் உலகத்தில் பல நிகழ்ச்சிகள் நடப்பது அல்லாவுடைய நியதி அன்னை ஆமினா அவர்கள் சொன்னதாக பின்னால் பெருமானார் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஆனா அபி இப்ராஹிம் நான் என் தந்தையான இப்ராஹிம் அலை செய்த துவாவுனுடைய வெளிப்பாடு சொல்லிட்டு வெளிப்பாடு நான் ஆமினா அவர்கள் கற்பமாக நேரத்தில் சொன்னார்கள் அவங்க மக்கள்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு கனவு கண்டேன் என்னில் இருந்து ஒரு நூறு ஒரு பிரகாசம் ஒரு வெளிச்சம் ஒன்று வெளிப்படுகிறது இது ஆமினாவுடைய கனவில் கண்ட காட்சி சொன்னார்கள் நூறு ஒன்று என்னிருந்து வெளிப்பட்டது அந்த வெளிச்சமானது அந்த பிரகாசமானது சிரியாவுடைய மாளிகைகளை எல்லாம் பிரகாசிக்க செய்தது அந்த நூறு தான் அலிசலம் அவர்களுடைய காட்டினான் அன்னை ஆமினா அவர்கள் பெருமனார் சல்லா அலிசன் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள் பெருமனார் செல்லுல்லா அலிசன் அவர்களுக்கு நிறைய பெண்கள் பால் ஊட்டி இருக்கிறார்கள் முதல்ல பால் ஊட்டியதுதான் அந்த அபுல் அஹப் என்று சொன்னோமே அடிமை பெண் சுவைபா ஏழாவது தினத்துலதான் அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீம் பெருமனாருக்கு ஹத்தனாவும் செய்யறாங்க பெருமனார் பிறக்கும் போது ஹத்தனா செய்யப்பட்டே பிறந்தார்களா ஒரு கருத்து இருக்குது ஹத்தனா செய்யப்பட்டே பிறந்தாங்க இப்ப இந்த இடத்துல உலமாக்கல் நமக்கு என்ன சொல்றாங்க அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அல்ல என்பது உளமாக்களுடைய கருத்து பெருமானார் அவர்களுக்கு ஏழாவது நாள் ஹத்தனா செய்யப்பட்டது என்பது பலருடைய கருத்து அப்துல் முத்தரீப் அவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஏழாவது நாள் ஹத்தனா செஞ்சாங்க அதே மாதிரி அவங்களுடைய தலைமுடி எடுக்கப்பட்டு அகீகா கொடுத்தாங்க இஸ்லாத்துக்கு முன்னாலே இந்த பழக்கம் இருந்துச்சு அவர்கள் தன்னுடைய பேரனுக்கு முகமது என்று பெயரிட்டார்கள் உலகத்தில் அது வரைக்கும் இந்த பெயர் வைக்கப்படலை முகமதுங்கிற இந்த பெயர் இருக்கிறது மனித வரலாற்றில யாருக்குமே வைக்கப்படலை இந்த பெயருக்கு தகுதியான ஒரே நபருக்காக உலகம் காத்திருந்தது யாருக்கு வைக்கப்படணுமோ அவங்களுக்கு அவங்களுக்கு வைக்கப்பட்டது அவங்க முகம்மது பெருமன் அர்சலுல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு நிறைய பெயர்களும் இருக்கிறது பெருமன் அர்சலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் அன முஹம்மது நான் முகமதாக இருக்கிறேன் நான் அகமதாக இருக்கிறேன் இருக்கிறேன் என்னுடைய பயிர்களையும் பெருமானார் சொல்லுவாங்க அவனுடைய பயிர்களையும் நாம தெரிந்திருக்கணும் திருக்குறாண்டே அல்லா பெருமானாருக்கு பல பயிர்கள் அல்லாஹ் சொல்றான் ரவுஹன் ரஹீம் என்று சொல்றான் அல்லாஹ் தன்னுடைய திருநாமங்களில் இருந்து இரண்டு பெயர்களை நபிக்கு சூட்டுகிறான் அவர்களை ஒளிவிளக்கு பல பெயர்களை சொல்லி அல்லா ரசூல் அவங்கள குரான் கண்ணியப்படுத்துறான் இந்த பெயர்களை நாம தெரியணும் எந்த குரான்ல எல்லா நபியையும் அல்ல வந்து அவங்களை அழைக்கிறான் ஏ இப்ராஹிம் ஏழாவது நாள் பெயர் வைக்கப்படுகிறது முகம்மது என்று அப்துல் முத்தலீப் தன்னுடைய இந்த பேர குழந்தை மீது அளவு கடந்த பாசம் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவங்க காபால போய் அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பாட்டு படிக்கிறாங்க இந்த குழந்தையை கொண்டு உதவி தேடினான் மலையை கொடுப்பான் சொல்லி இந்த குழந்தையை கொண்டு உதவி தேடினால் மலையை கொடுப்பான் இது அப்துல் முத்தலி படிக்கக்கூடிய கவிதை அந்த குழந்தை மீது அப்துல் முத்தலிவுக்கு அவ்வளவு பாசம் தன்னுடைய பாட்டனாருடைய பராமரிப்பிலே வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் பிறகு ஹலிமா சாதியா வீட்டுல அவங்க வளர்ந்தாங்க பால் குடித்தாங்க அந்த காலகட்டத்தில்தான் அவர்களுடைய இதயமும் பிளக்கப்பட்டது என்கிற சம்பவங்களும் நடக்குது சிறு பையனாக இருக்கிற காலத்திலேயே அவங்க சிலைகளை வழிபட்டது கிடையாது சிலைகளை வழிபட்டதில்லை அவங்க குடும்பத்தில் மற்றவர்கள் எல்லாம் சிலைகளை வழிபடுவாங்க திருவிழாக்களுக்கு போவாங்க ரசூல் சலதா ஆலிசிலவங்க சின்ன குழந்தையாக இருக்கும் போதே போனதில்லை வழிபட்டதில்லை ஒரு நாள் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மக்கால பல சிலைகள் இருந்துச்சு அதுல ஒரு சிலைக்கு புவானா எந்த ஒரு சிலை புவான ஒரு சிலை இருந்தது குடும்பத்தில் உள்ளவங்கத்தான்னு சொல்லி நபிசல்லா அலிஸ் அவர்கள் குடும்பத்தினருடைய கட்டாயத்தில் அந்த சிலை வணக்க நிகழ்ச்சிக்காக போறாங்க பயந்து போய் ஓடி வந்து மக்கள் கேட்டாங்க என்ன மகனை என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க சொன்னாங்க நான் அந்த சிலைக்கு அருகில் நெருங்கும் போதெல்லாம் ஒரு வெள்ளையான ஒரு உருவம் என் கண்மன்னால் தெரிகிறது அந்த உருவம் எனக்கு சொல்லுகிறது யா முகமது இந்த சிலையை நீர் தொடக்கூடாது என்று எனக்கு முன்னால் ஒரு உருவம் தெரிகிறது அது என்னை தடுக்கிறது அவர்களே நபித்துவத்துக்கு முன்னாலேயும் கூட இந்த சிலைகளுக்கு அருகில் நெருங்க விடாமல் அதெல்லாம் அவர்களை பாதுகாத்தார் அவர்கள் சிறுபுராயத்திலையும் கூட எந்த சிலைக்கு முன்னாலும் அவர்கள் நின்றதில்லை எந்த சிலையையும் வணங்கியதும் கிடையாது இப்படி அல்லாஹுடைய தூதர் சிறுபுராயத்திலேயே தன்னுடைய பாட்டனருடைய பராமரிப்பு வளர்ந்து வர்றாங்க ஒரு ஆறு வயதாக இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு ஆறு வயது அவங்க தாயார் ஆமீனா அதே போல அவங்களுடைய உடனிருந்த அடிமைப்பெண் உம்மு ஐமன் ஆமீனா உம் இருவரும் பெருமான் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் ஆறு வயது சிறுவனாக இருக்கிற போது மதீனாவுக்கு வர்றாங்க ஏன்னா ஆமீனா அவர்கள் தன் கணவனுடைய உறவினர்களை பாக்குறதுக்காக மதீனா வர்றாங்க கணவர் இறந்த பிறகும் கூட கணவனுடைய உறவினர்களை பேண வேண்டும் ஒரு செய்தி இருக்குது ஆமீனா அவர்கள் மக்காவாசி அவங்க மக்கால பனுசுராங்கிற குடும்பத்துல பிறந்தவங்க அவர்களுக்கும் மதீனாவுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா தன் கணவர் அப்துல்லாவுடைய மாமார்கள் எங்க இருக்கிறாங்க மதீனாவில் ஆமீனா அவர்கள் தன் குழந்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அடிமை பெண்ணோடு மதீனா வருகிறார்கள் நபிக்குமான தொடர்பு பாரம்பரிய தொடர்பு ஆறு வயதாக மதீனா வந்து ஆமீனா அவர்கள் தன் கணவனுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் எல்லோரையும் பார்த்து விட்டு இருந்து திரும்பி வருகிற போது அபுவா ஒரு இடம் அபுவான் சொல்லு ஒரு இடம் அந்த இடத்துல தான் ஆறு வயது மக்காவில் மரணிக்கல் தாயும் மக்காவில் மதினாவில் தாய் மரணித்தது மதீனாவுக்கு பக்கத்துல மதினாவில் இருந்து மக்கா வருகிற போது அபுவா ஒரு இடம் இன்றைக்கு நாம் ஹஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த வரலாற்று நிகழ்வுகளை யாருமே வந்து அறிய ஆசைப்படுறதும் கிடையாது பஸ்ல எல்லாரியில எழுதப்படுது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு உருதுல எழுதப்பட்டிருக்கு வரலாறுகள் எதற்காக பெருமனார் உடைய தாயார் ஆமீனா அவர்கள் அங்கதான் மரணிக்கிறாங்க ரசூல் செல்லா அலிசன் அவர்கள் தன் தாய் அடக்கப்பட்ட அந்த இடத்தை செய்வதற்கு அல்லாட்ட அனுமதி கேட்டாங்க என் தாய் அடக்கப்பட்ட இடத்தை நான் தியாரத்து செய்ய வேண்டும் என்று அல்ல அனுமதி கேட்டாங்க அல்லஹும் அனுமதி கொடுத்தான் பெருமனார் உட்கார்ந்து அழுதார்கள் ஒரு குழந்தை அழுவது போல அழுதார்கள் சுற்றி இருந்த எல்லா தோழர்களும் அழுதார்கள் அதை பத்தி வரக்கூடிய செய்தி பின்னால் பெருமனார் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு மக்காவுக்கு வருகிற போது தன் தாயினுடைய கபரை தியானத்தை செய்து அங்கே உட்கார்ந்து அழுதார்கள் சுற்றி இருந்த மக்களை எல்லாம் அள வைத்தார்கள் ஆமீனாவும் இறந்துறாங்க உலக வரலாறு குழந்தைகள் தான் உலகத்துல சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க பெற்றோர்கள் இருக்கிற குழந்தைகளை விட அநாதை குழந்தைகளுக்கு தனி திறமை இருக்கும் உலகத்தினுடைய நம்முடைய இமாம் புகளுடைய ஒரு இமான் அஹத்து அவங்களும் கற்பமாக இருக்கிற போது தந்தை இறந்துடுறாங்க சின்ன வயதுல எத்தீம் அந்த எத்தீமான குழந்தை அந்த தாய் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மகனை உருவாக்கி அவங்க பெரிய தலை சிறந்த அறிஞராக நீக்க இருக்கிறாங்க இமாம் புகாரி குரானுக்கு அடுத்த பெரிய நூலானி அதை பெரும் தலைவர்களாக இருப்பாங்க அல்லாஹ் இப்படிதான் வளர்க்கிறான் அவங்கள வந்து எந்த ஆதரவும் இல்லாம அல்லாவுடைய நேரடி கண்காணிப்பு இல்ல இப்ப தந்தையும் இல்ல சின்ன வயசுல இறந்துட்டாங்க தாய் ஆமீனாவும் ஒசாத்தாயிட்டாங்க அங்கிருந்து பெருமான செல்வசனவர்களே மக்கா வரைக்கும் அவங்க அடிமை பெண்ணான பெருமான அடிமை பெண் உம் அவங்க வருது மக்கா வர்ற வரைக்கும் பெருமானார் அழுதுகிட்டு தான் இருந்தாங்க ஒரு ஆறு வயசு குழந்தை அந்த நேரத்தில் அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் அப்ப ஆறு வயசு குழந்தையை தூக்கிட்டு யார் வர்றாங்க உம்மு ஐமன் இந்த உம்மு ஐமனை பத்தி தான் பெருமானார் சொல்லுவாங்க யாராவது ஒரு சொத்து பெண்ணிக்க ஆசைப்பட்ட ம சுட்டமோ பேர் அர்த்தண உ பெருமான மரணித்த பிறகு இவர்களை சந்திக்க அபுபக்கரும் உமரும் வருவாங்க இது பெருமானார் இடையிடையே சில நிகழ்ச்சிகள் வேற விஷயங்களை சொல்ல வேண்டியது வருது பெருமானார் இறந்த பிறகு அபுபக்கர் ரதி இல்லாதவர்களும் உமர் ரதி இல்லாதவர்களும் இந்த உம்மு மன்பிய தூட்டி வளர்த்தாங்களோ அந்த உம் ஐமனை சந்திக்க வர்றாங்க உம்மு ஐமனை பார்க்க வர்றாங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க உமரும் சொன்னாங்க நிச்சயமாக நீங்க பெருமானாருடைய பிரிவுக்காக அழுகுறிங்களுக்கு தெரியும் எங்களால தாங்க முடியாத போது உங்களால் எப்படி தாங்க முடியும் சிறு குழந்தையாக இருக்கிற போது மட்டும் அல்ல நான் அழுவதற்கு இன்னொரு காரணம் அல்லாஹுடைய தூதர் இறந்ததோடு வானத்திலிருந்து வந்த வகை நின்று விட்டதே அழுகிறேன்னு சொன்னாங்க வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது ஒரு நேரடி தொடர்பு இருந்தது இறை தூதர் ஒசாத்தோடு இனி உலகத்துல நபி இல்ல உலகத்துல கியாம தோறை நபி கிடையாது இனி வகை கிடையாது எப்ப அல்லாவுடைய தூதர் ஒசா தானாங்களோ வானத்து செய்து நின்று விட்டதை அழுகிறேன் சொன்ன போது அதை கேட்டு தாங்க முடியாமக்கர் அழுதாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு இந்த உம் அஹ்மன் ஆறு வயதுல தாய் நபி நிக்கிறாங்க அங்கேயே அன்னை ஆமினாவை அடக்கம் செஞ்சுட்டு உம் அஹ்மன் ரபி பெருமானாரை தூக்கி கொண்டு மதீனா வருகிறார்கள் மதீனா வந்து பெருமானாருடைய பாட்டனாரான அப்துல் முத்தலீப் அவங்கள்டே கொடுத்த இந்த குழந்தையினுடைய தந்தையும் தாயும் வழியில இறந்துட்டாங்க சொல்லி அப்துல் முத்தலிபும் பெருமானாருடைய எட்டு வயசா இருக்கும் அப்துல் முத்தலிபும் இறந்துறாங்க அவங்களுடைய ஆதரவுல பெருமானார் இருந்தாங்க அப்துல் முத்தலீப் அவர்களும் ரெண்டு வருஷம் தாய் இறந்த ரெண்டு வருஷத்துல பெருமானாருடைய பாட்டனராக இருந்த அப்துல் முத்தலிவும் இறந்துட்டாங்க நபிக்கு அவங்களும் இறந்துட்டாங்க பிறகு அபு தாலி அபு தாலிப் அயாத்தா இருந்தாங்க அவர்கள் தன்னுடைய கண்காணிப்புல பராமரிப்புல பெருமனார் சல்லுல்லா அலிசன் அவர்களை அபு அவர்கள் வளர்த்து வந்தார்கள் பெருமானார் மீது அவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள் இது அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள சில முக்கியமான நிகழ்வுகள் வரக்கூடிய வாரங்களிலும் இன்ஷா அல்லா பெருமனார் சல்லுல்லா அலிசன் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகளை சொல்லப்படும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரும் ஆறுதல் ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி நம்ம குரான்ல பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் கார்வனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் நமுருதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இந்த சிராவன் நம்முருலாம் என்ன செஞ்சான்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அல்ல காற்றான் இப்படித்தான் இருந்தாருங்கன்னு சொல்லி சிராவணம் எப்படி இருந்தா நமக்கு தெரியாது இல்லையா நமுருது எப்படி இருந்தா நமக்கு தெரியுமா தெரியாது அல்லா பாருங்க இப்படித்தான் சிராவன் இருந்தான் இந்த நம்முருக்கும் பத்து மடங்கு மோசமான ஒரு ஆட்சியை நம்ம அனுபவிக்கிறோம் எதிர்கொள்வதற்கான நம்மிடத்தில் இருக்கிற ஆயுதம் துவா எல்லாரும் புலம்பி பிரோஜனம் இல்லை அல்லாட்ட தயவு செய்து துவா செய்யுங்கள் நாம் கியூல பேங்க்ல நின்று கொண்டு புலம்புவதோ மற்ற இடங்கள்ல பேசுவதோ அது புரோஜனத்தை தராது அல்லா நமக்கு தந்திருக்கிற ஒரே ஆயுதம் நீ நீனையும் காரூனையும் நமுருவதையும் எப்படி தண்டித்தாயோ எங்களை